ிாத்தயத்திரவேற்றைக்கணாயீத்தமே நம சேேதி மசம் யுத்தம் சேேத்தீ அஜான மீமே ந எச்சாவகாசாசோ விஹாரசையாசனோ வாமயமிரமேயம் விஸ்வரூபமாகக் காட்சியளித்துக்கொண்டிருக்கிற பகவான் ஸ்ரீகிருஷ்ணரைப் பார்த்து அர்ஜுனன் கஷமா பிரார்த்தனை பண்ணுகிறான் க்ஷமான்னிப்பு பிரார்த்தனை வேண்டுதல் நேற்று எந்த பகுதியில் நாம் நிறுத்தினோமோ அதை தொடர்ந்து நான் சொல்ல முற்படுகிறேன் ஏ அச்சுத மயா மயானா என்னால் எப்பேற்பட்ட என்னால்னா தவ இதம் மகிமானம் அஜானதா உன்னுடைய இந்த மகிமையை அறியாத என்னால் அப்படின்னு போடணும் இந்த மயாக்கு முன்னால் எப்படி போடணும்னா மகிமானம் அானதா மயா உன்னுடைய இந்த மகிமையை என் கூடையே நீ இருக்கிறதுனால இவன் நமக்கு சமமான வயசு தானே முதல் லைன்வா நண்பன் என்று நினைத்துக் கொண்டு இருந்திருக்கிறேன் நான் இந்த மகிமையை அறியாமல் இருந்த என்னால் பிரமாதாத் கவனக்குறைவாகவும் பிரணயன பிரணயன்னு சொன்னா நம்மளை இவன் என்ன பண்ண போறாங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை நம்ம தவறு செஞ்சாலும் இவனு நம்மளை ஒன்றும் தண்டிக்க போறதில்லை அப்படிங்கிற எண்ணம் பிரணய சப்தத்துக்கு அர்த்தம் நிமித்த ககா விஸ்ரம்பகா விஸ்ரம்பகான்னா நம்பிக்கைன்னு தான் அர்த்தம் அதாவது அன்புனால இருக்கிற நம்பிக்கை நமக்கு இவன் ஒன்றும் கெடுதல் செய்ய மாட்டான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா காரணம் அன்பு இருக்கு அப்படிங்கிறதுனால எனக்கு ஒன்றும் அவன் கெடுதல் செய்ய போகிறது இல்லை அப்படிங்கிற எண்ணத்துக்கு பேர் தான் பிரணயாக பிரமாதாத் பிரமாதம்னா அலட்சியம் அலட்சியமா அதாவது ஒரு ஃபோக்கஸ்டாக பேசாமல் அலவாயிர மனசோட எல்லாம் விவகாரம் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறான் அது என்ன பண்ணினான் பிரமாதாத்து பிரணையன வாப்பி கவனக்குறைவினாலேயோ அலட்சிய மனோபாவத்தினாலேயோ நம் இடத்துல இவனுக்கு அன்ப இருக்கிறதுனால நமக்கு இன்னும் கெடுதல் செய்ய மாட்டாங்கிற எண்ணத்தினாலேயோ எது பிரசபம் உத்தம் ரொம்ப மேலோங்கி நான் பேசியிருப்பேன் அளவுக்கு மீறி மேலோங்கி பிரசவம் மனஹான்னு சொன்னோம் இல்லையா சும்மா கூட காரணமே இல்லாமல் என்னத்தையாவது பேசுறது நண்பன் என்கின்ற எண்ணத்தோடு நமக்கு சமமான வயசு நம்ம மாமா பையன்தானே இவனுடைய தங்கையை தானே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான் மச்சன்தானே இப்படியெல்லாம் நினச்சிருக்கலாம் அவருடைய ஈஸ்வரத்துவம் அதாவது கிருஷ்ணனுடைய ஈஸ்வரத்துவம் மகிமை இதெல்லாம் தெரிஞ்சிக்காம இப்படி சாதாரணமாக நினைத்து கொண்டு என்ன சொல்லியிருக்கான ஹே கிருஷ்ணா ஓ கிருஷ்ணா டே கிருஷ்ணா டேங்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஹே யாதவ ஏட இடப்பயலே ஹே சகா ஓ நண்பனே அப்படின்ெல்லாம் சொல்லி கொஞ்சம் அளவுக்கு மீறி மரியாதை இல்லாமல் பேசுறது அந்த துவனி அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன் தத் கஷாமையே அப்படி சொன்னதையெல்லாம் மன்னிப்பாயாக அப்படியெல்லாம் சொன்ன என்னை அகம் தத் கஷாமையே அகம் துவாம் தத் கஷாமையே அடுத்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய கடைசி லைனில் இருக்கு அப்பேற்பட்ட நான் உன்னிடத்தில் மன்னிப்பை கோருகிறேன் எப்படிப்பட்ட நீனா அப்பிரமேயம் உன்னுடைய பெருமையை நான் அளந்து சொல்ல முடியாது சர்வ பிரமாண அகோச்சரமாக இருக்கக்கூடிய நீ மேலானவன் இந்த ஸ்லோகத்தில் நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தினுடைய முதல் வரி ஒரு பக்கம் பேசுறது அப்புறம் நடவடிக்கையிலையும் அவமானப்படுத்துறது உக்காது நடந்துக்கிற மொழியில மேலும் எச்ச மேலும் விகார ஷையா ஆசன போஜனேஷு அவகாசார்த்தம் அசத்கிருத்தோசி நடக்கிற போது படுக்கையில் படுத்துட்டு இருக்கிற போது உக்காந்துட்டு இருக்கிற போது சாப்பிட்ற போது உன்னை பரிகாசம் கேலிக்காக வேண்டி அசத்கிருத்தோசி அவமானப்படுத்தி இருக்கிறேன் மரியாதை அசத்க சத்காரம்னு சொன்னால் மரியாதை கௌரவப்படுத்துறது மரியாதை கொடுக்கறதுன்னு அர்த்தம் அசத்கிருத்தோசி இதுக்கு ஒரு என்னுடைய அல்ப சந்தோஷத்துக்காக மனிதர்கள் அப்படித்தான பண்றாங்க இதன் மூலம் கடவுளை அவமானப்படுத்துகின்றவர்கள்லாம் மன்னிப்பு கோருவதற்கு சௌரியமாவே சொல்லி இருக்கார் எடுத்துக்கணும் அர்ஜுனன் ஒரு நிமித்தமாக வச்சு உலக மக்களுக்கு தானே இந்த உபதேசம் நடந்து கொண்டிருக்கு மேலும் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் படுத்து கொண்டிருக்கிற பொழுதும் உட்கார்ந்து கொண்டிருக்கிற பொழுதும் சாப்பிட்டு கொண்டிருக்கிற பொழுதும் உங்ககிட்ட நான் வந்து நடந்துகின்ற முறை முதல்ல வார்த்தையால அதுக்கப்புறம் இந்த பிஹேவியர் உட்கார்றது நடக்கிறது மேனர்ஸ் எல்லாம் சொல்றோமே அதுல எல்லாம் நான் அவமானப்படுத்தி இருக்கிறேன் அசத்கிருதா சி மயா அசத்கிருதா அசி என்னால் அவமதிக்கப்பட்டு இருக்கிறாய் ஏகா அச்சுத தத் சமக்ஷம் அப்படின்னு இருக்கு ஏகா அதுவா சமக்ஷம் நீயும் நானும் தனியாக இருக்கிற போது நான் தனியாக இருந்து கொண்டு உன்னை அவமானப்படுத்தி இருக்கிறேன் இல்லை பலர் முன்னிலையில் சமக்ஷம் பல நண்பர்கள் முன்னிலையிலே உன்னை அசத்த்காரம் செய்திருக்க கூடும் அது உண்மைதான் ஏதாவது எப்போ இருந்திருக்கலாம் நான் ஏதாவது நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒருவேளை ஏதாவது நாங்கள்லாம் தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்றது ஒரு மரியாதை சம்பிரதாயம் இருக்கு அந்த அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம் து கஷாமையே அந்த விஷயங்களை எல்லாம் நீ மன்னிக்க வேண்டும் இவன் இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணியிருக்கான்னு சொல்லி எனக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது மனசில் வைத்து கொண்டு தவறு செய்தவனுக்கு தண்டனை கொடுக்கறது ஈஸ்வரனுடைய தர்மமாக இருக்கிறதுனால எனக்கு அந்த மாதிரி தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அது ஒன்றும் கண்டிப்பாக பகவான் கொடுக்க போகிறது இல்லை இருந்தாலும் இவன் மன்னிப்பு கோரி தன்னுடைய குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபட விரும்புகிறான் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் மிக அற்புதமான ஒரு ஸ்லோகம் நாம் நம்முடைய குற்ற உணர்ச்சிகளை எல்லாம் நீக்கிக் கொள்றதுக்கு நாம் இறைவனிடத்தில் இத பிரார்த்தனையாக பண்ணலாம் குறிப்பாக நாஸ்திகர்களாக இருந்து பிறகு இறைவனுடைய மகிமையை உணரக்கூடியவர்கள் எல்லாரும் இந்த ஸ்லோகத்தை ரெண்டையும் படித்தா இறைவா உன்னை நான் எப்படியெல்லாமோ அவமானம் பண்ணி இருக்கிறேன் மன்னித்துக்கொள் என்று தனக்குத்தானே எல்லாருக்கு முன்னாடி சொல்லணும்னு அவசியம் இல்லை சொன்னா போரும் அவர்களுடைய குற்ற உணர்ச்சிகளிலிருந்து அவர்கள் விடுபடுவார்கள் மனதில் அமைதி ஏற்படும் அந்த அமைதியில் ஒரு அமைதியான ஆனந்தத்தையும் அவர்களால் அனுபவிக்க முடியும் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய உள்ளார்ந்த விஷயமாக இருப்பதை நாம் புரிந்து கொள்வோம் சகேதி तवेदं मया அஜானதா மகிமான மைய பிரணயாசி வியாசனா தமக்கம் தாமையே ராமஹம் அப்பிரமேயோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் ஹரிவோம்